காற்றலைகளில் கானங்களோடும் கவிதைகளோடும் இணைந்திருக்கிறீர்கள் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் அடுத்ததாக நாம் பார்க்க போற கவிதை நம்பிக்கை மலையை கூட கடுகாக்கும் தோல்வியை கூட வெற்றியாக்கும் இது இருந்தால் மலையை கூட கடுகாக்கும் தோல்வியை கூட வெற்றியாக்கும் இது இருந்தால் நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் மழை கூட கடுகாகும் தோல்வி கூட வெற்றியாகும் அதுதான் நம்பிக்கை கோபம் கடலில் போட்ட காயமும் கோபத்தில் வரும் வார்த்தையும் யாருக்கும் பயன் கோபம் கடலில் போட்ட காயமும் கோபத்தில் வரும் வார்த்தையும் யாருக்கும் பயன் இந்த அற்புதமான வரிகளோட தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் கவிதைகள் பேசலாம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் இப்போ உங்களுக்காக இனிமையான பாடல்கள்